ிாத்தய தோத்திரவேற்றைக்கணாயீமே நம ஆரியமாணமிரி சமுதிரமாவிசந்தமாய பிரவிஷன் சே சாந்தி மாப்னோதி நகாமகாமி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்தித பிரஜ லட்சணத்தை மறுபடியும் உபதேசம் பண்ணி இன்னும் ரெண்டு ஸ்லோகத்தோட இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ண போறார் இந்த ஸ்லோகத்துல ஸ்தித பிரஜனை ஒரு சமுத்திரத்தோட கம்பேர் பண்றார் ஒப்பிட்டு சொல்றார் சமுத்திரம் எப்பவும் பூர்ணமாக இருக்கிறது அது எதையும் சார்ந்திராமல் இருக்கு நதிகளுக்கு ஜலத்தை சமுத்திரம்தான் கொடுக்கிறது எல்லா நதிகளும் சமுத்திரத்தை நோக்கி வருகிறது ஆகவே தன்னிறைவாக இருப்பது சமுத்திரம் ஆபூரியமானம் அபூரியமானம்னா பரிபூர்ணமாக இருக்கிறது அச்சல பிரதிஷ்டம் அசையாம தன்னுடைய இருப்புக்கு எதையும் சார்ந்திராமல் இருக்குன்னு அர்த்தம் சமுத்திரம் சமுதிரத்துக்கு இது விசேஷனம் ஆபூரியமானம் சமுதிரம் அச்சல பிரதிஷ்டம் சமுதிரம் ஆபஹா எத்வத்து பிரவிசந்தி எல்லா நதியோட ஜலங்களும் சமுதிரத்தை நோக்கி வருகிறது சமுதிரத்திலிருந்து மழையா மலைகளில் பொழிஞ்ச ஜலம் எல்லாம் நதியாக மாறி சமுதிரத்தை நோக்கி வருகிறது அத மாதிரி ஜானியும் பரிபூர்ணமானவனாக இருக்கிறான் யாரையும் எதற்கும் சார்ந்திருக்கிறது இல்லை அவனுக்கு இந்த தன்னுணர்வு இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கறது அவனுக்கு முக்கியமானது இல்லை ஏன்னா அந்த இண்டிவிஜுவாலிட்டி தன்னுணர்வு அகங்காரம் ஜீவத்துவம் எல்லாமே பரிபூர்ணமான பிரம்மஸ்வரூபத்தில் கற்பிக்கப்பட்டதுங்கிற பெரிய உண்மையை உணர்ந்தவன் அவன் அதனால சமுத்திரம் கம்பீரமா இருக்கான் யாரையும் டிபெண்ட் பண்ணாம சார்ந்தராதவனா இருக்கான் தன்னுடைய சந்தோஷத்துக்கு ஆனந்தத்துக்கு யாரையும் சார்ந்திருக்கிறது இல்லை தன்னில் தான் இன்புற்று முதல்ல படித்தோம் ஸ்தித பிரஜ லட்சணா தொடக்கத்தில் படித்தோம் எப்படி நதிகளெல்லாம் சமுதிரத்தை நோக்கி வருகிறதோ அப்படி அவனை நோக்கி உலக விஷயங்கள்லாம் வருகிறது அவன் உலக விஷயங்களை நோக்கி போறது இல்லை காமாகா எம் பொருளோ போகமோ எதா இருந்தாலும் அவனை தேடி வருது ஆனாலும் அவன் அதை நாடி வாழ்றதில்ல அதை சார்ந்து இருக்கிறது இல்லை சகா சாந்தி மாப்பு நோத்தி எவன் யாரையும் சுகத்துக்காக எதற்காகவும் சார்ந்திராம இருக்கானோ ஆத்மாவே ஆனந்தம்னு உணர்ந்து நிறைவா இருக்கிறானோ அவனுக்கு தான் எப்பவுமே மனசில் ஒரு பரிபூர்ணமான சாந்தி அந்த சாந்திக்கு காரணம் அவனுக்கு இருக்கிற அந்த பரிபூர்ணமான அந்த ஜானத்தினால ஆத்மாவே ஆனந்தம்னு உணர்ந்திருக்கிற காரணத்தினால உண்மையான சாந்தி எது என்பதை உணர்ந்த காரணத்தினால அவன் எப்பவும் ஆனந்தமாக ஆழமான மனசாந்தியோடு இருக்கான் பகவான் முடிக்கிற போது சொல்கிறார் கடைசியில் அந்த ஸ்லோகத்தில் காமகாமி ந சாந்தி ஆப்பினோத்திங்கிறார் உலக பொருள்களை உறவுகளை சூழ்நிலைகளை சார்ந்திருக்கிறவனுக்கு ஒரு நாளும் மன அமைதி கிடையாது மெய்ப்பொருளை பற்றிய தெளிந்த அறிவால் தான் மன அமைதி என்பது உண்டாகிறது வாழ்க்கையில் இன்பத் துன்பங்கள் தவிர்க்க முடியாதது ஆனாலும் மெய்யறிவு உண்மையை பற்றின அறிவு அதாவது அப்சல்யூட் ரியாலிட்டியை பற்றின ஞானம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு எப்பவுமே எந்த சூழ்நிலையிலும் எந்த சிச்சுவேஷன்லையும் அவன் மன அமைதியை இழக்கிறது இல்லை அப்படிங்கிறதான் இந்த ஸ்லோகம் ரொம்ப அத்தமான ஸ்லோகம் இந்த மீட்டரும் கொஞ்சம் பெருசு இதில் இருக்கிற விஷயத்தை நம்ம நன்றாக மனசில் வாங்கிக்கணும் ஸ்லோகத்தில் பகவான் இரவையும் பகலையும் ஒப்பிட்டு ஜி அஜானிய கம்பேர் பண்ணினார் இங்க வந்து சமுதிரத்தோட ஜானிய ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் மனசில் ஆழமாக வாங்கிக் கொண்டு ஸ்தித பிரஜன் ஆவதற்கு பகவானுடைய அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணுவோம்